உங்களால் மேலும் குழம்புலயோ சாம்பார்லயோ உப்பு கூட ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க வேக உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி வேகம் வைக்காத உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி அதை கட் பண்ணி அந்த குழம்புலயும் சாம்பார்லயோ போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டீங்கன்னா இந்த உப்ப உருளைக்கிழங்கு எடுத்துக்கும் சுவை நன்றாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்